இதுவரை நேரமும் உங்கள் மனக்கதவுகளை திறந்து எம் தலைவன் பரபுக்காய் காத்திருக்கும் உங்களோடு பாடல் வரிகளால் இணைந்திருந்தோர் கவிஞர்கள் கிளி எஸ் ரதன் பிஜிதா ராஜ்குமார் மிதயா கானவி பொன் செல்வம் லதி பாலசுப்ரமணியம் எஸ் துளசி செல்வன் தங்கள் மதுர குரல்களால் பாடல்களுக்கு உயிர் கொடுத்தோர் சோனா ஆரபி சந்திரமோகன் சாரங்கா அஜானா பிரசாந்த் ரம்மியா மிர்துலா சூர்யா அக்ஷயன் ஜெயன் திசானிகா வைஷ்ணவி புகழ் சுமந்த இந்த பாக்களை தன் இசையால் உருக்கி உங்கள் செவிகளுக்கு பறிக்கியிருந்தார் இசையமைப்பாளர் இசை மாறன் ஒளிவடிவமாக்கி உங்கள் இதயங்களில் பதித்திருந்தார் ஒளிப்பதிவாளர் இசைத்தன்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரான்ஸ் கலைப்பண்பாட்டுக் கழகத்தின் வெளியீட்டில் பறப்படுத்த ஈழ அரசன் நிச்சயமாக உங்கள் வேகத்தை இன்னும் பீச்சாக்கி இருப்பான் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு படைப்பில் சந்திப்போம் நன்றி தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம்